வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் அடிமுடி தேடு படலம் இங்கிது நிற்க முன்னிறைவன் வந்துழி அங்குற நின்றதோரமர்த்தங்களுள் செங்கமலத்துறை தேவன் தக்க நாம் துங்கமில் மைந்தனை நோக்கி சொல்லுவான் யாது முன் உணர்ந்தனை யாது செய்தனை யாதவன் கருதினை யாரிற் பெற்றனை யாது பின் செய்தனை யாது பட்டனை யாதிவண் பெற்றனை யாது எண்ணமே பொன்றுதல் இல்லதோர் புலவர் யாவர்க்கும் வந்திரல் முனிவரர் தமக்கும் வையமேல் துன்றிய அந்தனத் தொகைக்கும் துண்ணென கொன்று ஏறுண்பதோர் கூற்றம் ஆயினா சீரையும் தொலைத்தனை சிறந்த தக்க நாம் பேரையும் தொலைத்தனை பேதையாகி நின்ரையும் தொலைத்தனை ஏவல் போற்றுநர் தொலைத்தனை அலக்கண் எய்தினா நின்ுணர்வல்லது நிகரின் மேலவர் சொன்னதும் உணர்ந்தில்லை தொல்லை ஊழினால் இந்நிலையாயினை இடையை எள்ளினாய் முன்னவன் உயர்நிலை முழுதும் தேர்ந்த நீற்படுவளம் பெரிய ஈசன்மேன்மைகள் அயர்த்தனை நின்னளவன் மையரான் உயிர்த்தொகை தமக்கெல்லாம் உள்ளதாதலான் மயக்கினை அடைந்தனை மற்றென் செய்த முற்றுணர் வைதியே முழுதளித்திட பெற்ற வெங்கண்ணினும் பெரிது மாமய குற்றன முற்பகல் உது கண்டின்று போல் நெற்றியங் கண்டினான் அருளின் நீக்கினான் ஆதலின் அருளுடைய அமல நாயகன் பாதமதருச்சனை பரிவி பேரும் இப்பவப் பெற்றி நீக்கியே போத முடியின் நருள் புரிவன் என்றலும் மைத்திகள் முகத்தினன் மற்றதற்கு இசைந்து உயிர்த்திரமுணத்தினை உங்கள் முன் கண்ணுமுன் எய்தியமையலும் எம்பிரானருள் செய்ததும் இயம்புதி தெளிதற்கு என்னவே பொன்னிரும் சததளப்போதின் மீமிசை மன்னிய திசை முகன் மதலை மாமுகம் முன்னுற நோக்கியே முந்தும் கூறினம் இன்னமும் மக்கதை அம்புவோமேனா நாலுள திசை முகநாதன் தொல்லை நாள் மாலொடு பற்பகல் மலைவு செய்து நாம் மேலதோற் பொருள் என விமலன் வந்தருள் கோலமது உன்னியே தொழுது கூறுவான் பத்தினொடு படுத்த யுக நான்மை ஒத்த முடிவெல்ல எனதோற்பகலதாகும் அத்தகு பகற்பொழுது மந்தியொடு செல்ல நத்தமுருநான் துயிலி நண்ணுவனவேலை வாழுமொடுங்கும் பரிதி மாமதியொடுங்கும் நாளுமொடுங்கும் தமது நாளுமொடுங்குற்றே கோளுங்கும் குச பாணி முதல்வானோர் கேளுமொடுங்கும் புவனி கேடுபடும் அன்றே மண்ணுலகில்லாறுயிர்வரந்திருதியாகும் விண்ணுறு பதங்களில் வியன்முனிவர் யாரும் துண்ணென வெறு கொடுத்துழங்கினர்கள் சூழா எண்ணு சனலோகமிசை செய்துவர்கள் அன்னா வாரிதிகள் நாற்றமும் வல்லையில் எழுந்தே ஆரியை தவம் செய்யாதியனல்லா பாரினையருந்தி ஒரு பாகமதன் மேலும் ஓரெழு பிலத்துலகும் உண்டுலவுமன்றே ஒண்டிகிரி மால்வரை உடுத்த நிலமுற்றும் குண்டுரு பிலத்தினொடு கூடும் வகை வீட்டி அண்டருலகுண்டு நிமிர்ந்த புரனுமாகி மண்டு புனலே உலகை மாற்றியிடும் அன்றே ஆனதொரு வேலையில் ஒரு ஆலிலையின் மீதே மே நிலவு தன்மதி மிளைந்தவன் மலர்த்தாள் தானக முருத்தியோ தனிக்குழவியே போல் காணுறு துழாய் மவுலி கண் துயிலுமாதோ கண்யிலுகின்றபடி கண்டு சனலோக தண்டு முனிவோர் புகழ வாங்கனம் விழித்தே பண்டை நில நேடவது பாதலமதாக கொண்டல் மணிமேனியனோர் கோல உருவான கோலமெனும் கொண்டு பிலமேகி ஞாலமெவனுற்றதெனநாடியது தன்னை வாலியவையிற்றினிடைவல்லை கொடுமீண்டு மூலமெனவே நிறுவி மொயம்பி நொடு போனான் அற்பொழுது நாளுலகொறாயிரமும் ஏக எற்பொழுது தோன்றிய தியாந்துயில் உணர்ந்தே கற்பனையற்றிய கருத்தினை போழ்தின் நிற்புழியடைந்தனெடும் புணரியல்லாம் அருத்தி கெழுபார்க்கடல் அராவணையின் மீதே திருத்திகெழுமார்புடைய செம்மல் புவி தன்னை இருத்தினம் எயிற்றினில் எடுத்தென நினைத்தே கருத்தி நிலகந்தை கொடு கண்டுயிலுற்ற ஆன பொழுதத்தினிலளப்பிலிமையோரை தானவரை மானுடவ தம் மொடுவிலங்கை ஏனைய உயித்தொகையாமையும் அளித்தே வானகமு பையகமும் அல்கு வைத்தே மன்னியலும் இந்திரனை வானர சில்வித்தே அன்னவன் ஒழிந்த திசையாளர்களை எல்லாம் தன்னிலை நிறுத்தியது தன்னை நெடிதுண்ணி என்ன எலதோர் கடவுளின்றன எழுந்தேன் துஞ்சலுரு காலைதனில் துஞ்சுமெழும் வேலை எஞ்சலில் உயிர்த்தொகுதியாவும் எழும் யானே தஞ்சமெனையன்றி ஒரு தாதை இலையாக்கும் விஞ்சு பொருள் யானெனவியந்தெனை நடந்தே ஏனை தொல்லுலகு மேறுவொடு சுற்று கடல் ஏழும் கொல்லென வீரைத்தெழும் உயிர்த் தொகையுமல்லா எல்லையில் பொருட்திறனும் யான் நெடிது நோக்கி இப்பொருள் அனைத்து முனம் யான் பயந்த என்றால் ஒப்பிலை எனக்கென உளத்திடை மதித்தேன் அப்பொழுதிலாரமுதாழிடையாழி கைப்புயலகந்தையொடு கண் துயிலல் கண்டே அன்றவனை மாலனறிந்தனறிந்தும் சென்றன நகந்தையொடு செய்ய திருவைகும் மந்தன் மணி மார்பமிசை வண்கை கொடுதாக்கி இன் துயில் உணர்ந்திடுதி என்றலும் எழுந்த ஏற்றெழு முராரிதனையாரையுறை என்றே சாற்றுதலும் யாம் உனது தாதையறியாய்கொல் நாற்றலை கொள்மைந்தவனன்ற நகைத்து தேற்றினும் நீ துயில் தெளிந்திலை கொலென்றேன் தந்த என வந்தவர்கள் தாம் உதவுகின்ற மைந்தர்கள் தமக்குறை செய்வாசகமதென்ன முந்துரையமக்கிது மொழிந்ததியல்வென்றால் எந்த எனவே நினைதியாம் பிரமமே காந்தியிலிருந்து வரும் உண்மை உணராமே மைந்தனென நீயமை மனத்தில் நினை குற்றாய் இந்த நொதித்திடுமெறிக் கடவுளுக்கு தந்தையது ஓ விது சழ குறையதன்றோ நின்னுடைய தாதையன நீ உனைவியந்தாய் அன்னதை விடுக்குதி அருந்தவளத்தான் முன்னமொரு தூணிடை முளைத்தனை அவற்றால் உன்னிலதுவே மிக உயர்ந்த பொருளாமோ துய்ய மகனாம் சொற்ற சபதத்தால் ஐயிரு பிறப்பினை அடிக்கடி எழுத்தாய் மெய்யவை அனைத்தையும் விதித்தனம் சிவந்துளது கண்டிடுதி என்றேன் அன்றவர்க்கெதிர் புகுந்தன எசொற் புகரலும் குன்றெடுத்திடுகர கொண்டல் போல் மேனியான் நன்றென சிரம் அசையினகை செய்யா வெகுளியால் பொன் தளிர்க் கரதலம் புடைப்புடைத் துறை செய்வான் நற்சரா பூண்டிடு நம்பனுன் சென்னியில் உச்சியந்தலையினை உகிரினால் களைதலும் அச்சமாய் வீழ்ந்தனை அது படைத்தின் நமும் வைச்சிலாய் நன்று நீ மற்றமை தருவதே நேயமாய் முன்னரே நின்னையின் உதவிய தாயும் யாமன்றியும் தந்தையும் யாமுனக்கு ஆயதோர் கடவுள் யாம் அடிகள் யாம்மைந்த நம் மாயையாலிவன் மதிமயக்கு உறுதீக்கான் பொன்னலாதாங்கொலோ பூணலாம் இறைபுரி மன்னலாதாங்கொலோ மாநில மாநிலம் தன்னலாதாங்கொலோ தகுவதோர்வளமதில் எண்ணலாதாங்கொலோ எச்சராசரமுமே எண்ணு விப்போனும் நான் எண்ணுகின்றோனும் நான் கண்ணுதற் பொருளும் நான் காண்டகம் புலனும் நான் நண்ணுதற்கான் நாரணக் கடவுள் நான் விண்ணகத் தலைவன் நான் வேதமும் பொருளும் நான் ஆதி நான் உருவு நான் அருவு நான் இருளு நான் சோதி நான் அத்தன் நான் தூயன் நான் மாயன் நான் யாது நான் பூத நான் யாரு நான் சங்கரன் பாதினானவனு நான் பரமெனும் பொருளும் நான் என்று பற்பலவுரை திடுதலும் யானெதிர் சென்றுருத்திருவரும் செருவினைப் புரிது மேல் வென்றியுற்றவரரோ மேலையோர் எழுகன வன்றிப்போர் செய்வான் வந்தனன் மாலுமே ஏற்றெழுந்தோர் சிலை ஏந்தியே வாங்கி மால் கூற்றும் படை முதற் கொடிய வெம்படையலாம் மாற்றரும் தன்மையால் வல்லை கண்டு ஆற்றினன் குசைகளால் வெம்படை தொடா ஆங்கவை அழிவுற அறியும் தன் வாங்கினன் விடுத்தலும் வருதல் கண்டியான் பாங்கரின் நின்ற வெண்படையை அங்கையில் தாங்கினின்றுத்தனன் தடுத்து மீண்டதே அப்படை மீண்ட பின்னாதியாகிய ஒப்பரும் சிவனளித்துளது புங்கவர் எப்பெரும் படைக்குமோ இறைவனாயது மைப்புயல் மேனிமால் வழுத்தி வாங்கினான் மஞ்சன முதலிய மருவில் பூசனை நெஞ்சுறு புலன்களின் நிரப்பி ஓச்சலும் எஞ்சலில் லமரர்கள் இறிய மேற்ச்சலும் நஞ்சினும் கொடிதென நடந்த வேலையே முன்னமே எனக்கும் அம்முக்கண் நாயகன் அன்னதோற்படையளி தருளினானதை உன்னியே வழிபடி ஒல்லை உய்தனன் வன்னி மேல் வன்னி செல்வண்ணம் என்னவே ஒரு திறத்திருவரும் உயற்றி ஏவிய அரணருள் பெரும்படை தம்மில் ஆடல் செய் ாண்டும் சிந்தியே திரிதலுற்றுலகெலான் செற்றுலாயவே அப்படி திரிதலும் அவைகள் வீசிய துப்புரள் கொழுங்கனல் தொல்லைவானினும் இப்புவிமருங்கினும் ஈண்டவானவர் வெப்புரவிரிந்தனர் விதிர் புற்று ஏங்குவார் வீண்டனர் ஒரு சிலர் வெதும்பி விம்மியே மாண்டனர் ஒரு சிலர் வந்த நஞ்சமுண்டு ஆண்டவர் கழலினை அடைதும் யாமெனா காண்டகு கையிலையின் கண்ணுற்றார் சீல் காரலாம் கரிந்தன ககனம் தன்னொடு பாறலாம் எரிந்தன பௌவப்பாற்படு நீரலாம் வறந்தன நிரந்த பல்லுயிர்பேரலாம் தொலைந்தன பின்னும் போர் செய்தேம் இந்த வாரமர் புரிந்திட்ட காலையில் தந்தையார் அருளினால் வந்து நாரதனும் அருவில் மாமுனி எமக்கிவை செப்பல் மேயினான் நீர் முதல் நாம் என நினைந்து கூறியே போர் முதலே சில புரிகின்றீர்கொலாம் ஓர் முதலியே இல்லை உங்களில் ஆர் முதல் ருதியந்த பொழு உரியதோர் படை அல்லது உலகம் தீப்பதோர் வெறுவரும் பெரும்படை விடுத்த அருளிய கடவுளை அயர்த்தி கடவுளை மறந்திரேல் கருதி நீர் பெறும் அடுபடை நாமமும்யர்த்திரோவது நெடி நும் மனத்தினில் நினைந்து தேற்றுமின் விடுமினியமரண விளம்பி மேலுமே வாதியாயின்னு நீர் மலைதிரேயெனின் ஆதியாயதோற்பொருள் சோதியாய் நடுவுறத் தோன்றும் காண்டிரென்று ஓதியால் எமக்கிவை உணர்த்தி போயினான் போயினன் உரைத்த சொற்புந்தி கொண்டிலம் தீயன உருத்திகள் செருக்கு நீங்களம் ஆயிரம் ஆண்டு காரமறியற்றினம் மாயிரும் புவனமும் உயிரும் மாயவே ாவையும் இறுதியின் அங்கியின் புரி புண்ணல் நோக்கியே தங்களில் இருவரும் சமர் செய்கின்றனர் புங்கவர் தாமெனும் புகழை வெகினார் அறிவரை போயினர் அகந்தை உற்றனர் உருவதொன்றுணர்கிலர் ஹிலர் சிறுவரில் இருவரும் சீற்ற போர் செய்யா இறுதி செய்கின்றனர் உலகம் யாவையும் இங்க இவர் செயலினை இன்னும் காண்டுமேல் தீங்குறும் உலக உயிர் சிதைந்து வீடுமாள் ஓங்கிய நன் உணர்த்தின் நாயடை தாங்கரும் வெஞ்சமர் தணிந்து நிற்பரா தம்மையே பொருள வெம்மை சேர்வை உளியும் பெறுத்து வீட்டியே செம்மை சேர்மனத்தராய்த்திகள் வர்த்தாமெனா எம்மையாளுடையவன் எண்ணினரோ ஆன்றதோரளவை தன்னில் அடைந்ததுமாகம் தன்னில் வாந்திகள் பானாட்கங்குள் மதிப்பகல் தழுவனென்னல் ஞானது தனில் யாங் கண்டு நடுக்குற நடுவனாக தோன்றினர் கனற்குன்றே போல் சொல்லரும் பரத்தின் சோதி சொல்லரும் பரத்தின் சோதி தோற்றிய செய்ய சோதி தொல்லமர் உழந்தியாங்கண் மாற்றரும் படைகளாக வழங்கிய இரண்டும் வௌவி ஆற்றரும் தன்மைத்தாக அணுகுராதகன்று போகி சீற்றமும் சமரும் நீங்கிச் சேனுர நோக்கி நின்றே நிற்றலும் யாங்கள் கேட்ப நெடுவிசும்பிடையோர் வார்த்தை தெத்தனை எழுந்ததம்மா சிறுவிற்காழ்நுமதுவன்மை பற்றல்புறமூன்ற பரமனே காண்பான் சோதி மற்றதன் அடியும் ஏறும் வரன்முறை தேரும் என்றே கேட்டனம் அதனை நெஞ்சில் கிளர்ந்தெழு சீற்றம் யாவும் வீட்டினம் எனினும் பின்னும் விட்டிலம் மகந்தை தன்னை காட்டிய யமது முன்னோன் காண்பனும் வலியை என்ன வீட்டுடன் விசும்பிற் சொற்றார் யார் கொலென்றெண்ணிப் பின்னும் கேணுரை எதிர்ந்தியான் செய்யலினுக்கிடையூறாக நீ நிலமதனைக் கேண்டு நிமிர்ந்து வான் புகுந்து நீடு மானுறு சோதிதானும் மறைமுனி உரைத்தவாறு காணியவன் தெம்மில் கடந்தவான் பொருள் கொல் என்றே தீதரு காலின் வந்த செந்தழல் என்றால் இது யாதுமொன்றறிதல் தேற்றாம் இருவரும் இதனை இன்னே ஆதியும் முடியும் நாடி அன்னது காண்டும் என்னா மாதவன்தானும் யானும் வஞ்சினம் இசைத்து மன்னோ நீடுவான் உருவிச் சென்று நிலநுறவிடந்து புக்கும் ஓடினாம் ஒல்லை தன்னில் உற்றிதற்கடியும் ஈரும் நாடினால் அவற்றில் ஒன்றும் நலம் பெறமுன்னம் கண்டோர் பீடுயர் தலைவர் ஈதே துணிவெனப் பேசி நின்றே முடியினைக் காண்பன் என்றே மொழிந்த நன் தமியன் ஏனை அடியினைக் காண்பன் என்றே அறியும் அங்கிசையா நின்றான் நடைபையில் மழலை ஓவான் ஆகிலம் சிறுவர் வானில் சுடர்மலி கதிரை கையால் தீண்டுவான் துணியுமா போரழு தருக்செங்கண் இமிலுடையறுத்தம் யாரும் உருகெழுதுழனி கூர்வாய் ஒல்லி இருலங்கு தந்தம் கருவரையனையமேனிக் கடுநடைக் குறுந்தாள் வெள்ளை குரமொடு கண்ணன் என்றோர் கோலமாங் கோலம் கொண்டான் ஒருபது நூறதாகும் யோசனை உகப்பினோடு பருமையுமாகும் அந்தப் பகட்டுருவாகி முன்னம் தரணியை இடந்து கீழ்போய்த் தடவியே துருவிச் சென்று நிறைப்படுபுவனம் யாவும் நீந்தியே போயினானால் பாதலம் நாடி அண்ணான் படர்தலும் யானும் ஆங்கோர் ஓதிம வடிவமாகி ஒல்லையில் எழுந்து மீப்போய் மேதகு விசும்பின் மேலாம் பியன் புவனங்கள் நாடி போதலும் சோதி முன்னம் போல மேல் போயிற்றம்மா முன்னமோரேனமாகி முரணொடு புவனி கீண்டு வன்னியாய் எழுந்த சோதி வந்ததோர் மூலம் காண்பான் உன்னியே போன மாலோன் ஊக்கியே செல்லச் செல்ல பன்னெடும் காலம் சென்ற பாதமும் காணான் மாதோ நொந்தனையிருமேனின் உடங்கின நோன்மையாவும் சிந்தின புனலுண் வேட்கை சேர்ந்தன உயிர்ப்பினோடும் வந்தன துயரம் போன வஞ்சினம் அகந்தை வீந்த முந்தையில் உணர்வு மால் பால் முழுதொருங்குற்றது அன்றே உணர்ச்சி தோன்றத் துண்ணென தெளிந்த கண்ணன் அல்லுரள் புயலின் தோற்றத் தன்னலங் கழிற்றின் யாக்கை மெல்லவே தரிக்கலாற்றான் வீட்ட உங்கில்லான் மீண்டு செல்லவும் ஊற்றமில்லான் சிவன் அடி சிந்தை செய்தான் என்றும் உணர்வரிய எம்பெருமான் உந்திருத்தாள் அன்றியரனில்லை அவற்றை அருச்சித்திடவும் பொன்றிய தென் வன்மை பொருத்தி குறையடியேன் ஒன்றுமுணரேன் என்று உளம் நொந்து போற்றினே ஆனப்பொழுதில் அமலன் திருவருளால் தேனுளவு தண்டார் திருமால்மிடலுடைத்தாய் ஏன வடிவோடெழுந்து புவிப்பாலை வானுறுசோதி கணித்தா வந்து வணங்கி நின்றா நின்றான் ஒரு பால் நிற்கயான் நிற்கையான் முன் பின்றா வகையாற் பெருஞ்சூழிவை பேசிவானில் சென்றாயிரமாண்டு திரிந்து திரிந்து நாடி குன்றாத சோதி கொழுந்தின் தலை கூடலேன் யான் மீளும் படியும் நினையேன் வினையேனும் மேளில் சூழும் பழுதாமதுவன்றித் துணிந்து முன்னம் ஊளும் சுடரின் முதல் கண்டறிமூர்த்தியாவான் ஆள் என்னை அழிவைதும் இவ்வாற்றல் மன்னோ என்ல்லும் செல்லுகை இன்னும் பின் போய் பொன்னார் முடி கண்ட பின்னல்லது போகலேன் என்று உன்னாவது காணிய போதலும் உள்ளம் வெம்பி மன்னா உயிரும் உலைந்தாற்றலும் ஆண்டது அன்றே கண்ணும் சுழந்த சிறை நொந்தன காலும் ஓய்ந்த என்னும் திரிந்ததது போதில் எழுந்த சோதி உண்ணின்ற சித்தரெனவே பலர் ஒல்லை மேவி விண்ணின் தலை போயிது ஒன்று விளம்பல் உற்றார் வானார்பரஞ்சோதியின் ஈற்றினை வாரி தன்னுள் மீனார் தரவே திரிகின்றதொர் வெள்ளை அன்னம் தானா உணரும் சிறை போகித் தளர்ந்து வன்மை போனாலும் நாட வருகின்றது போலும் அம்மா அண்ணம் தனக்கீதறிவின்மையதாகுமல்லால் பின்னொன்றுளதோ துணிவுற்றதொற் பெற்றி நோக்கின் இன்னும் சிறிது பொழுதேகின் இறக்கும் இந்த மண்ணும் சுடரைச் சிவன் மனம் கொளாதோ மாலென்பவனும் நிலம் கிண்டனன் வல்லையேகி மூலம் தெரிவான் உணராமல் முரணும் நீங்கி சீலம் குருகச் சிவனே சரணென்று பைய ஞானம் தனில் வந்த நல்வெற்பினை நண்ணி நின்றான் முந்துற்பிதனை அருள் செய்திடு மூர்த்திதானே சிந்தைக்குள் மாசுதனைத் தீர்த்தருள் செய்யின் உயும் இந்தப் பறவை எனையானும் இதனை நாடி புந்திக்குள் மையலொழிந்தே அவர் போற்றி செய்தேன் ஈசன் அருளாலிவை கூறினரேகலோடும் ஆசின் வழியா மகந்தை திறனாதியாய பாசங்களை வீட்டி அரண் புகழ் பன்னி ஏத்தி நேசம் கொடுபூசனை செய்ய நினைந்து மீண்டேன் வந்து கண்ணன் தனையணுகிவான் பொருள் யாமென் திகழி முந்துரு வெஞ்சமர் இயற்றி முனிமொழியும் உணர்ந்திலமால் தந்தை வரவறியாமல் தாழ்முடியும் அவன் அருளால் அவர் தீண்டு நிலன் இரு விசும் பிற்கிளர்ந்தும் அடிமுடி மீண்டும் அவன் தன் அருளால் மிடல் பெற்று வந்தனமால் ஈண்டு சிவந்தனை வழிபட்டு இருவரும் மன்னவன் காண்டு கண்ணனும் அங்கதற்கு இசைந்தான் இருவரும் அச்சிவன் ஒருவையல் முறையால் விரைமலர் மஞ்சனஞ்சாந்தம் விளக்கழலாதி அவமைத்து பொறுவரு பூசனை போற்றி செய்து வணங்குதலும் எரிகெழு சோதி கணித்தாயந்தை அவன் மைக்களமும் மான்மழுவும் வரதமுடன் நபயமுறும் மெய்க்கரமும் நாற்புயமும் விளங்கு பணி கொடும் பூணும் செக்கருமதிச்சடையும் சே பாகமுமாய் முக்கண் இறை யாங் காணமுன் நின்றே அருள் புரிந்தான் அவ்விடையாமிருவர்களும் அமலன் தன் அடிவணங்கி செவ்விதின் நின்றவன் அருளில் திளைத்திதனைச் செப்பினமாள் மெய்வகையாமன் பின்றி விளங்கா நின்னியல் மறையும் இவ்வகை என்றுணராதே யாம் காணற்மோ புந்திமயங்கிப் பொருங்கால எம் முன்னில் செந்தழலின் மேனி கொடு சென்றருளி தொல்லறிவு தந்து நினை உணர்த்தி தாக்கமரும் நீக்கினையால் எந்திரம் யாம் உள் நின்று ஏற்றுகின்றாயினி என்றோ உன்னை உணரும் உணர்வு புரிந்தாலு பின்னை உணர்வேம் பெரும சிறியேன் செய்த புன்னெறியை எல்லாம் பொருத்தியால் தஞ்சிறுவர் என்ன செய்யணும் இனிதன்றோ இன்றவர்கே இந்நாத்தகை சேர்வல்லோ நிலங்கும் பொன்னாக்கிய பரிசு போலேயமைய மன்னாக்கினையர்த்தோம் மற்றனையும் யாங்களுயிர் தொன்னாற் தொடரகற்றவல்லோமோ என்றியம்பியாம் ஏத்தலும் எதிரூர நோக்கிக் குன்றவில்டையொருவன் நீர் செய்தனகுரியா ஒன்றும் எண்ணலீர் நும் பெரும் பூசனை உவந்தாம் அன்று உமக்கருள் பதந்தனை இன்னும் யாமித்தே வேண்டு நல்வரும் கேண்மின் நீரென்றலும் விசும்பில் தாண்டவம் புரி பகவனின் சரணமே அரணா பூண்டிடும் தலையன்பருள் என்றலும் புரிந்து காண்டகுந்தழற்சோதியுள் இமைப்பினில் கலந்தா கலந்த காலையில் யாங்கள் முன் தொழுதெழுங்காலை சலங்குள்பான்மையின் முன்னுர தேடுவான் தழலாய் மலர்ந்த பேருளிமீமிசை சுருங்கியே வந்தோர் விலங்கலாகியது உலகிலாம் பரவியே வியப்ப அன்னதாம் சிவலிங்க ரூபந்தனை அணுகி முன்னமாகியே மும்முறை வலம் செய்து முறையால் சென்னியால் தொழுதேத்தியம் பதங்கள் சென்றே பின்னர் எந்தையை மறந்திலும் போற்றுதும் பெரிதும் அறியும் யானும் முன் தேடும் அவ்வனக்கிரி அனலகிரி எனும் படி நின்றதால் அவ்வொளி கிளர்ந்த இரவதே சிவராத்திரி பரவி உந்தனர் அன்னதோர் வைகளில் பலரும் ஆதலால் அவனருள்பெறின் அவனி எல்லாரையும் ஓதியாகுவர் அல்லேல் பலகலை உணர்ந்தென் வேத நாடியன் இரையும் அன்னவன் நிலை விளங்கார் பேதை மோகவல்வினை ஆற்றியே பவத்திடை மூழ்கும் பாகரல்ல அவற் கெய்திடாதவனருள் பவமும் போக மாற்றிடு தருமமும் நிகர்வரு புனிதற்கு ஆகும் மற்றவன்னருள் நிலை பாகராமவரே நீயும் தொல்வினை நீங்களின் எம்பிரான் நிலைமை ஆயும் தொல்லுணர்வின்று வந்தெய்திய தவனே தாயும் தந்தையும் குறவனும் கடவுளும் தவமும் ஏயும் செல்வமும் அனையவர் சாரதியென்றான் ஏயும் செல்வமும் அனையவர் சார்தியாளென்றான்